ம் திமூர் சுேந்திரைபாயம்ூத்திரம் ீங்கயிரம் மேிிகாப்பமாராமச்சிவேந்திரம்யாிய முனம் அஸ்மூரூன் சனி மேவே மேவச்ச சாா லமே யிரவிடம் மேவெவ நமோ ப்ரோமவிதையோ வம்சரிஷிபோ மஹோ நமோ குரு प्रत्यगर्थो ோப்பளவரனோமஸ்மிவ சகன்கு சீரியவை தேஜஸ்வினாவ விஷ ிா கட்டோோன முதலாவது வல்லி இரவத்தி மூணாவது மந்திர நாயமாத்மா வணுத்தை आत्मा विवर्णुते भगवते वैवस्वताय மாணுத்தே தனூஸ்வா ஓம் நமோஸ்வாய்விதாச்சாரேத்தே யமதர்மராஜா ஆத்மாவினுடைய லக்ஷணங்களை சொல்வதன் மூலம் ஆத்மஜானோபதேசத்தை செய்து ஆத்மஜானத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆத்ம ஜானத்தை பெறுவதற்கு முமுட்சுத்துவம் ஜிக்ஞாசுத்வம் மிகவும் அவசியம் தீவிர முமுட்சுத்துவம் தீவிர ஜிக்யாசுத்வம் ஆக மந்த முக்ஷத்துவம் மந்த ஜிக்யாசுத்வம் மத்தியம முமுக்ஷுத்வம் மத்தியம ஜிஜாசத்துவம் தீவிர முமுட்சுத்துவம் தீவிர இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன் அப்படிங்குறதான் தீவிர பிறப்பொடு இறப்பதை எண்ணினால் நெஞ்சது பகீரனும் அதெல்லாம் தான் தீவிர முமுட்சு முமுக்ஷுவத்தை எம்பசைஸ் பண்றது இந்த உபனிஷத் ஆரம்பத்திலிருந்தே நச்சிகேத மூலமாகவே தீவிர முமுக்ஷு புரிய வச்சிருக்கு தீவிர ஜிக்யாசுத்வத்தையும் புரிய வச்சிருக்கு ஆ தீவிர முமுக்ஷுத்வம் தீவிர ஜிக்யாசுத்வத்தை நச்சிகேதஸ் மூலமாகவும் புரிய வச்சிருக்கு யமதர்மராஜாவும் அதை சொல்கிறார் வேத பாராயணம் பண்ணால் மாத்திரம் போராது தீவிர முமுட்சுத்துவத்தோட தீவிர ஜிஜாசுத்வத்தோடு வேத பாராயணம் பண்ணணும் வேதம் நிறைய ஏன் படிக்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் நமக்கு தெரியணும் நான் இந்த பிறவியிலேயே மோக்ஷம் அடையணுங்கிறதுக்காக வேதம்னா வேதம்னு அர்த்தமில்லை எந்த புத்தகம் இருந்தாலும் சரி கைவில் நவநீதமாக இருக்கட்டும் திருக்குறளாக இருக்கட்டும் கருத்துக்கள் முக்கியம் அது மந்திர ரூபமாக இருக்கா எதுவாக இருக்காங்கிறதுலாம் தாத்பரியம் இல்லை நமக்கு விஷயம் முக்கியமே தவிர அது எதில் இருக்குங்கிறது முக்கியம் செகண்டரி தான் ஆக முமுக்ஷுத்வம் இல்லாமல் ஜிக்னாசுத்வம் இல்லாமல் வேதாத்தியனம் பிரயோஜனம் தராது அதுக்காக வேதாத்தியனம் வேண்டான்னு அர்த்தம் இல்லை வேதாத்தியனம் தீவிர முமுக்ஷுத்வத்தோடு பண்ணணும் அப்புறம் மேதாசக்தி தீவிர முமுட்சுத்துவத்தோடு ஜிக்னாசுத்வத்தோடு இருக்கணும் நிறைய பேர்கிட்ட சாஸ்திரங்களை திரும்ப திரும்ப பௌன புண்ணிய சிரவணம் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது தீவிர முமுட்சுத்துவம் ஆ எல்லாத்திலையும் தீவிர முமுட்சுத்துவ தீவிர ஜிஜாசுத்வ சகித வேத அத்தியனம் தீவிர முமுக்ஷுத்வ தீவிர ஜிஜாசுத்வ சகித மேதாசக்தி தீவிர முமுட்சுத்வ தீவிர ஜிஜ்யாசுத்வசித பகுஸ்ரவணம் கருணாபியாம் பூரிவிஸ்ருவம் காதுகளால் நிறைய மகாத்மாக்கள் இருந்து சாஸ்திரங்களை நல்லா கேட்கணும் பகுஸ்ரவணம் பகுஸ்ரவணம்னா ரெண்டு அர்த்தம் நிறைய தடவை நிறைய கேட்கணும் நிறைய பேர்ட்டு கேட்கணும் சம்பிரதாயம் ஒன்னா இருக்கணும் அது நல்லது இல்லாட்டி மற்ற சம்பிரதாயம் இருந்தாலும் கேட்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுமோ அப்படி புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு குருக்கிட்ட கிரமமாக கொஞ்ச நாளைக்கு வாசிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பிடி கிடைச்சதுக்கு பிறகு எத்தனை பேர்கிட்டவனாலும் படிக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு வழி தெரிஞ்சதுக்கு பிறகு எத்தனை பேர் டவுனாலும் கேட்கலாம் ஏன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தை பிரசன்ட் பண்ணுவார்கள் ஒருத்தர் பிரசன்ட் பண்ணுற மாதிரி இன்னொருத்தர் பண்ண மாட்டார் ஆகையினால் அது ஒரு தனி சக்தி ஒரு ஒருத்தருக்கு இருக்குது அந்தந்த மகிமை அது அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படி பண்ணுற போது என்ன ஆகுதுன்னா சொசைட்டியில் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சமூகத்தில் தரம் உயரும் எல்லா துறையிலுமே அதுக்காக சில பேர் சொல்லுவாங்க ஒரே இடத்துல கிணறு வெட்டும்பாங்க அது வேறு விஷயம் ஒரே சம்பிரதாயம் இருக்கிறவர்கள் இல்லாட்டி தர்மத்தோட ஈஸ்வர பக்தியோட சாஸ்திரங்களை உபதேசம் பண்ணுறவங்கள்ட்ட கேட்கணும் இந்த ப்ரொஃபஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் தர்ம அனுஷ்டானத்தோட ஈஸ்வர பக்தியோட யார் சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார்களோ அது எந்த மதமாக இருந்தாலும் சரி நமக்குள்ளேயே துவைத்த மதமாக இருந்தாலும் சரி விசிஷ்டாத்வைத்தமாக இருந்தாலும் சரி சைவ சித்தாந்தமாக இருந்தாலும் சரி அது அத்வைத்த சித்தாந்தமாக இருந்தாலும் சரி கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் நமக்கு ஒரு கன்விக்ஷன் வரணும் நான் எனக்கு இருக்கிற கன்விக்ஷன் உங்களுக்கு வரணும்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவங்களுடைய எனது புத்தி சக்தியை பொறுத்தது நான் திணிக்க முடியாது திணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை திணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை துனியா படா விஸ்தார்கைனா உலகம் வந்து ரொம்ப பெருசு அதில் வந்து எத்தனை பேர் வேணாலும் இருப்பாங்க கருத்தோ அனந்தம் அதனால் கேட்கணும் ஆனால் ஒன்று தீவிர முமோக்ஷுத்வம் தீவிர ஜிஜாசுத்துவம் வேணும் துவைத சித்தாந்தத்தில் மோக்ஷஸ்வரூபம் என்ன மோக்ஷாதனம் என்ன விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் மோட்சஸ்வரூபம் என்ன மோட்ச சாதனம் என்ன அத்வைத சித்தாந்தத்தில் மோக்ஷஸ்வரூபம் என்ன மோட்ச சாதனம் என்ன எத்தனை சித்தாந்தங்கள் இருக்கோ எல்லா சித்தாந்தங்கள்லேயும் மோக்ஷஸ்வரூபம் என்ன மோட்ச சாதனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு எது கன்வின்சிங்காக இருக்கோ ஸ்ரத்தை இருக்கோ அதை வச்சு பண்ணிக்க போகிறோம் விஷயம் தெரிஞ்சவன் திணிக்க மாட்டான் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அத்வைத சம்பிரதாயம் நல்லா தெரிந்தவர்கள் யார்கிட்டையும் கருத்தை திணிக்க முற்படுவதில்லை இப்படி சொல்லியிருக்கு இது எனக்கு கன்வின்சிங்காக இருக்குது உனக்கு கன்வீனின்ஸிங்காக இருந்தால் ஒத்துக்கோ இல்லாட்டி ஓன் வழியை பாரு ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் நீ பிரம்மன் எப்படி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நீ உன்னை ஜீவனாக நினச்சிருந்தாலும் நான் உன்ன பிரம்மனா தான் அதை நீ தடுக்க முடியாது நான் உன்ன பிரம்மனாக நினைக்கிறது நீ தடுக்க முடியாது நான் பிரம்மன் இல்லைன்னு நீ சொன்னாலும் நான் உன்ன பிரம்மனாக நினைக்கக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது ஏன்னா என்னுடைய நினைப்பை நீ தடுக்கிறதுக்கு உனக்கும் சக்தி இல்லை முடியாது தேவையும் இல்லை உங்களுடைய நினைப்பை நான் தடுக்கிறதுக்கு எனக்கும் சக்தி இல்லை தேவையில்லை முடியாது இதெல்லாம் இந்த கிளாரிட்டி வேணும் ஆனால் மற்ற மதங்களது துவைத்த மதங்களுக்கு தான் இதில் அக்ரெசிவ் ரிலீஜன் தான் அவங்களுக்கு தான் யாராக கிடைச்சான்னா உடனே சமாசிரயணம் உடனே அவங்க கட்சியில் சேர்த்துக்கு பார்ப்பாங்க நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்மள கன்வர்ஷன் இல்லைன்னு நம்ம ஹிந்து கன்வர்ஷன் கிடையாதுன்னு அத்வைதிகளை துவைதிகளாக மாற்றுறதுங்கிற கன்வர்ஷன் ப்ரோக்ராம் அவங்க வச்சுன்ட்ருக்காங்க மாத்வால்லாம் கன்வர்ஷன் ப்ரோக்ராம் உண்டு நமக்குள்ள பொண்ணை கொடுத்தோ அதை கொடுத்தோ இதை கொடுத்தோ எப்படியோ இதான் போயிடுவாங்க அவங்களெலாம் அதை லட்சியமாக வச்சுட்டுருக்காங்க இப்படி இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினப்பாங்க மாத்தணும் நினச்சாலே தலைவலின்னு அர்த்தம் மாத்திக்கணும்னு நினைச்சா தலைவலி போகும் நம்மளை மாத்திக்கணும் இன்னொருத்தரை மாத்தணும்னு நினைச்சாலே தலைவலி ஆரம்பம்னு அர்த்தம் சரி எப்படியாவது முடிக்கணும் இன்னைக்கு அதனால அடுத்தது என்னன்னா நேற்றுக்கு சொன்னதை இன்னும் தெளிவுபடுத்தி சொல்றேன் ஏன்னா என் மைண்டில் அது ஓடிண்டே இருக்கு எனக்கு வந்து இரவும் பகலும் இந்த கருத்தே ஓடின்ருக்கு ஈஸ்வரன் அனுகிரகமா புருஷார்த்தமா நேற்றுக்கு ஒரு அம்மா வந்து உடனேஸ்வரன் உடனே ஒரு ஸ்லோகம் அந்தமாவுக்கு தோன்றதை கோட் பண்ணுறாங்க நிறைய இருக்குது நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு ஸ்லோகங்கள்லாம் நிறைய இருக்குது எங்கே பிரயத்தனம் இருக்கோ அங்கே தான் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் வெளிப்படுமா உத்தியம சாகசம் தைரியம் புத்தி சக்தி பராக்கிரமஹா ஷடேத்தை எற்ற வர்த்தன் தற்ற தெய்வம் பிரசீததி உத்தியமே நகி சித்தியந்தி காரியாணி ந மனோரை நகி சுப்தசிய சிம்மசிய முகே பிரவிசந்தி மிருகாக இல்லை தூங்கின்னு இருக்கிற சிங்கத்தோடய வாய்க்குள்ளே எதா போகுமான்னு அது தேடணும் வேட்டையாடினா தான் அது கிடைக்கும் அது மாதிரி நிறைய இருக்குது கருத்துக்கள் இந்த மந்திரத்துக்கு அர்த்தத்தை முடிக்கிறேன் இந்த மந்திரம் என்ன சொல்கிறது துவைத்திகள் இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்கன்னா இறைவன் எந்த ஜீவனை தேர்ந்தெடுக்கிறாரோ அந்த ஜீவனுக்கு தன்னை காட்டி அருளுவார் இது துவைதிகளுடைய விளக்கம் இறைவன் எந்த ஜீவனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கருதுகிறாரோ அவர் அந்த ஜீவனுக்கு அருள் புரிவார் தன்னை காட்டி அருள்வார் இது துவைத சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தப்படி எப்படி அர்த்தம்னா ஜீவன் இறைவனை தேர்ந்தெடுத்தால் இறைவன் ஜீவனே தான் என்பதை ஜீவனுக்கு காட்டி அருளுவார் எது கரெக்டா இருக்கு பாரு ஜீவன் இறைவனை தேர்ந்தெடுத்தால் இறைவனை காண விரும்பினால் இறைவன் ஜீவனுக்கு தானே நீ என்று உணர்த்தி அருளுவார் அகமாத்மா குடாகேஷ சர்வபூதா சயஸ்திதா ஈஸ்வரன் நினைச்சாத்தான் ஜீவனுக்கு மோக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது துவைத சித்தாந்தம் ஜீவன் நினைச்சாத்தான் ஜீவனுக்கு ஈஸ்வரன் மோட்சத்தை கொடுப்பார் எது கரெக்ட் பாருங்க நீங்க உங்கள்ட்ட முடிவை உங்கள்ட்ட விட்டுவிட்டேன் நான் இந்த அத்வைத கட்சி அதையும் சொல்லிட்டேன் நீங்கள் எந்த கட்சி சுவாமிஜி அதில் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோன்னா நான் எந்த கட்சிங்கிறதுக்காக ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது உங்களுக்கு கன்விக்ஷன் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கோ இல்லாட்டி நான் எனக்கு எனக்கு நான் கூட்டமாக சேர்க்க போகிறேன் கூட்டம் சேர்க்க முடியாது ஏன்னா ஒன்றுங்கிறவன் நான் அத்வைதம்ங்கிறோம் கூட்டமே கிடையாது கூட்டமாவது தனியாக இருக்கிறதாவது தனியாகவும் இல்லை கூட்டமாகவும் இல்லை கூட்டம் தனி ரெண்டையும் கடந்தது கூட்டம் தனி ரெண்டையும் வியாபிச்சிருக்கிறது ாலிட்டி இண்டிவிஜுவியை வியாபிச்சிருக்கிற பியூர் கான்சியஸ் இண்டிவிஜுவாலிட்டி சமஷ்டியை வியாபிச்சிருக்கிற கிடையாது உயிரானது இறைவனை அடைய வேண்டும் என்று தீவிர ஆர்வத்தோடு இருக்குமே தீவிர முமூட்சுத்துவத்தோடு அப்படியே இந்த பாஷ பேசுவோம் இறைவனை அடைவது முக்தி அடைவது பேரின்பத்தை உணர்வது எல்லாம் ஒன்றே இறைவனை அடைவது முக்தி அடைவது பேரின்பத்தை உணர்வது வாழ்க்கையில் கடைசியில் எல்லாருக்கும் என்ன வேணும் ஆனந்தமாக இருக்கணும் துக்கம் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கணும் அதுதானே லட்சியம் துக்கம் இல்லாத ஆனந்தம் யாரு ஆண்டவன் தான் ஆனந்த மூர்த்தி ஆண்டவன் தானே ஆண்டவன் தானே மோட்ச அப்படியே வச்சுப்போம் எல்லாரும் சாஸ்திரம் நிறைய பேர் பேசுறதுன்னா எல்லாம் கடவுள் அடையணும்ப்பா கடவுள் அடையணும்ப்பா கடவுள் அடையணும்னாப்பா கடவுள் எங்கேப்பா இருக்காருண்ணா கடவுள் ஓம் வடிவமாகவே இருக்காருண்ணா கடவுள் அங்கே இருக்காரா இங்கே இருக்காரா எங்கே இருக்காருண்ணா எங்கே இல்லைவர் அப்போ நீ யாருன்னா இங்கே தான் நாங்கள் கொஞ்சம் மாறுறோம்னா இங்கே தான் நாங்கள் கொஞ்சம் மாறுறோம் அப்படின்னா அங்கே தான் கொஞ்சம் துவைத்தத்தை வச்சுக்கணும்னா அது ஃபேக்ட் கிடையாது சத்தியம் இல்லையே நமஸ்காரம் ஈஸ்வரன் நமஸ்காரம் சொல்கிறோம் ஈஸ்வரனும் நானும் ஒன்று என்ன ஒன்று ஈஸ்வரன் அனந்த கோட்டி நமஸ்காரம் தயார் ஈஸ்வரனு நானும் ஒன்று ஜீவ ஜீவ ஜீவ ஜீவேதா ஜட ஜடபேத ஜீவ ஜடபேதா ஈஸ்வர ஜீவேதா ஈஸ்வர ஜடபேதேதா எல்லா பேதங்களும் மித்யா மித்யான்னா என்ன மித்யாவுக்கு என்ன அர்த்தம்னா ஆ இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைன்னா விளங்காது இருக்குன்னா அறிவால் அழிக்க முடியாது அறிவால் அழிக்க முடியறதுனால இல்லை அனுபவத்துக்கு இருக்கிறதுனால இருக்கு அதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் வேர்டு அசச்சேத் ந பிரதீயேதா சச்சேத் ந பாத்தியேதா சத்தா இருந்தா பாதிக்கப்படாது ஞான பாத்தியமாக இருக்காது அசத்தா இருந்தா புலப்படாது அசச்சேத் ந பிரதீயேதா சச்சேத் ந பாத்தியேதா ரொம்ப முக்கியம் ல்லாததாக இருந்தால் விளங்காது இருப்பதாக இருந்தால் நீங்காது இருப்பதால் விளங்குகிறது அறிவுக்கு இல்லாததால் நீங்குகிறது அறிவுக்கு இல்லை அனுபவத்திற்கு இருக்கிறது சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அனுபவத்துக்கு இருக்கிறது அறிவுக்கு இல்லை பூமி சுற்றுகிறது அனுபவத்துக்கு இல்லை அறிவுக்கு எரிக்கிறது எல்லாம் கவனிச்சுட்டே இருக்கணும் சிலது எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும் ஆனால் சூரியன் உதிக்கிறது சூரியன் மறையிறதுங்கிறது உண்மை கிடையாது நானாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் பூமி சுத்துறதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை ஆனால் பூமி சுற்றுறது பூமி சுற்றுறதுங்கிறத ஞானமாக அனுபவமா ஞானம் சூரியன் வந்து இருந்த இடத்துல இருக்குங்கிறது வந்து ஞானமாக அனுபவமா ஞானம் ஞானம் ஆக அனுபவத்துக்கும் அறிவுக்கும் முரண்பாடு இருக்கா இல்லையா முரண்பாடு அனுபவத்துக்கும் அறிவுக்கும் முரண்பாடு இருக்குங்கிறது அனுபவமாக அறிவா அனுபவத்தோடு கூடின அறிவு அறிவோடு கூடிய அனுபவம் அனுபவம் அறிவு எல்லாம் பிரிக்க முடியாது ரொம்ப டீப்பா பார்த்தா பரவாயில்ல அனுபவத்துக்கும் அறிவுக்கும் முரண்பாடு இருக்கிறதுங்கிறது அனுபவம் அனுபவத்துக்கும் அறிவுக்கும் முரண்பாடு இருக்குங்கிறது அறிவு ரெண்டும் கரெக்டாக தானே இருக்கு அறிவுன்னு சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்குது அனுபவம் சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்குது அனுபவத்தை தான் அறிவுன்னு சொல்லிகிட்டு உக்கான்ட்ருக்கோம் அறிவைத்தான் அனுபவம்னு சொல்லிகிட்டு உக்கான்ட்ருக்கோம் அதனால தான் இதில் இங்கெல்லாம் இந்த மாதிரி இடத்துலலாம் சிக்கல்லாம் நிறைய வரும் நம்ம வந்து நாலெட்ஜ் வேறே எக்ஸ்பீரியன்ஸ் வேறேன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா வேர்டு வேறு வேறு வேறையாக போட்டுருக்கோம் போகிறோம் நான் இதுக்குள்ளே நுழைஞ்சேன்னா வழியில் வரமாட்டேன் இல்லை எமே வைஷ்ரிணுத்தே அப்ப ரெண்டு அர்த்தமும் புரிஞ்சுக்கோங்க சங்கராச்சாரியார் ஏஷகாங்கிற பதத்துக்கு ஆதிசங்கரர் ஏஷகாங்கிற பதத்துக்கு சாதகங்கிறார் துவைதிகள் ஏஷகாங்கிற பதத்துக்கு பரமாத்மாங்கிறாங்க புரியுறதா ஏஷகாங்கிற ஏத சப்தத்துக்கு பரமாத்மாங்கிறாங்க பரமாத்மா எந்த ஜீவாத்மாவை சூஸ் பண்றதோ அந்த ஜீவாத்மாவுக்குத்தான் தன்னை விளக்கி கொடுப்பார் நான் இப்படிப்பட்ட பகவான் எனக்கு வேண்டான்னா இப்படிப்பட்ட பகவான் எனக்கு வேண்டாம் ஏன்னா இந்த பக்தர்களில் ரெண்டு குரூப் இருக்கு பக்தன் வேற பிரேமி வேற பக்தன் பிரேமி அதாவது பகவானிடத்தில் நான் அன்பு செலுத்தினா அதுக்கு பேர் பக்தி பகவான் எங்கிட்ட அன்பு செலுத்தினா அதுக்கு பேர் பிரேமை இப்ப நம்ம பேர்ல எல்லாம் பகவானுக்கு பிரேமை இல்லை ஆஹ் பக்தனிடத்துல பகவானுக்கு பக்தி பண்ணாதவன்கிட்ட பிரேமை உண்டா இல்லையா பக்தி பண்ணாதவனிடத்துல பகவான் பிரேமை வைப்பாரா மாட்டாரா சாத்வஸ்மின் பரம பிரேம ரூபான பக்தி சூத்திரன் சொல்றது நாரத பக்தி சூத்திரம் நான் வைக்கிற பக்தியே பிரேமன் தான் சொல்லியிருக்கு சாது அஸ்மின் பரம பிரேம ரூபா பேர் அன்பு பரம பிரே அஸ்மின்னு போட்டிருக்கு அஸ்மின் ஈஸ்வரே பரம பிரேமா ரூபா பக்தி அப்படிதான் நாரத பக்தி சூத்திரம் சொல்றது எனக்கு சாண்டில்ய பக்தி சூத்திரம் ஞாபகம் இல்லை சாண்டில்ய பக்தி சூத்திரம் ஒண்ணு இருக்கு நாரத பக்தி சூத்திரம் இருக்கு நாரத பக்தி சூத்திரம் அத்வைதத்துக்கு சகாயம் சாண்டில்ய பக்தி சூத்திரம் அத்வைத கண்டனம் சாண்டில்ய பக்தி சூத்திரம் முழுவதும் அத்வைத கண்டனம் இருக்கட்டும் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படித்தா தானே இது மனனம் பண்ணா தானே தெரியும் மனநம் பண்ணினா தான் இதெல்லாம் தெளிவாகும் அதுக்கு அந்தந்த புஸ்தகத்தை படிக்கணும் அவங்க அவங்க சாஸ்திரத்தை அவங்க அவங்க சம்பிரதாயப்படி எப்படி சொல்கிறாங்களோ அதை கேட்டால் தான் நமக்கு தெரியும் அதுக்கு தான் எழுதுறது எப்போவுமே இந்த மாதிரி பிரம்மசூத்திரம் இது போன்ற கிரந்தங்கள்லாம் படிக்கிறபோது தான் இதெல்லாம் தெரியும் சித்தி கிரந்தங்கள் சித்திக் கிரந்தங்கள் சுவாராஜ்ய சித்தி நைஷ்கர்மிய சித்தி இஷ்ட சித்தி சித் சுகி மாதிரி பெரிய பெரிய புஸ்தகங்கள்லாம் இருக்குது அந்த புஸ்தகங்கள் எல்லாம் வாசித்தாதான் இந்த இதெல்லாம் நமக்கு தெரியும் எல்லாம் மனநகிர்த்தந்தங்கள் சிரவண கிரந்தங்கள் இல்லை ஒரே ஆர்குமெண்ட் விசாரங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பக்தியோடு படிக்கணும் ஆயமே வைஷ விணுத்தே தேனலப்யா தசிய ஏஷகா இந்த ஏத சப்தம் ரெண்டு இருக்கே ரெண்டுக்குமே பரமாத்ம பரம் துவைத்த மதத்தில் ரெண்டாவது லைனில் ஏஷகாங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் ஆத்மானே எடுத்துக்கிறார் ஆத்மா அதாவது ரெண்டு அர்த்தம் பாருங்க வன் தன்னைத்தான் அறிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ அவன் தன்னை நன்றாக தெரிந்து கொள்கிறான் புரியுறதா இன்னொன்று எவன் இறைவனை அடைய வேண்டும் இறைவனை அறிய வேண்டும் என்று தீவிரமாக ஆசை கொள்கிறானோ அவன் இறைவனை அறிந்து கொள்கிறான் எப்படி அறிந்து கொள்கிறான் தன்னையே இறைவனாக அறிந்து கொள்ளுகிறான் இதுதான் விஷயம் அத்வைதபரமாகவும் துவைதபரமாகவும் உள்ள அர்த்தத்தை நிறைய பேர் இந்த ஏரியாவில் அப்படி சும்மா அத்வைத பரமாவே சொல்லிட்டு எனக்கு என்னமோ எனக்கெட்டேன் இதை கொஞ்சம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது நீங்கள் எந்த கட்சியில் சேரணுமோ சேரும் ஆனால் ஒன்று ரெண்டு கட்சி நல்ல கட்சி பகவான்கிட்ட பக்தி வைக்கிறது என்ன பாபமா பகவான்கிட்ட பக்தி வச்சா தானே பகவான் நானும் ஒன்றுங்கிறத பேச போகிறோம் அதில் அத்வைதி பக்தனா அபக்தனா தேஷாம் ஞானி நித்திய யுக்தஹா ஏகர்ஷ தெளிவா சொல்லிட்டார் கிருஷபா சொல்லிருக்கார் பதினாலாவது நினைக்கிறேன் ஏழாவது மாம் ஜனோர்ஜுனோ ஜிஜாசுர ீர மாமான் தவ தம் அது கடைசில பண்ணா தோம் தோஜ் விஷத்தை தனத்திரம் பூநே எங்க ஓடுவே ஜானவன் மாம் பிரப வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுர்லபா ஞானவான் நாம் பிரபத்தியே அங்க பிரபத்திக்கு என்ன அர்த்தம் சங்கராச்சாரிய மாமேக்கம் சரணம் ரஜா இஸ் ஈக்குவல் டுங்கிறலா என்ன அர்த்தம் இருக்கு மாமேக்கம் ஷரணம் ரஜா லிட்டலா என்ன இருக்கு என் ஒருவனையே அடை அப்படின்னு கிருஷ்ணர் பேசுறார் என் ஒருவனையே சரணமடை அப்படின்னா என்ன அர்த்தம் என் ஒருவனையே சரணமடை நான் சங்கராச்சாரிய சொல்றார் நானே பிரம்மம் என்று புரிந்து கொள் ஞானயோக சரணாகதி பக்தி யோக ஷரணாகதி பக்தி யோகமே ஒன்று ஒத்துக்க மாட்டோம் வச்சுங்களேன் கர்மயோக ரூப ஷரணாகதி ஞானயோக ரூப ஷரணாகதி கர்மயோக ரூப ஷரணாகதிக்கும் பக்தி வேணும் ஞானயோக ரூப சரணாகதிக்கும் பக்தி வேணும் பக்தி இல்லாமல் கர்மயோக சரணாகத்தியோ ஞானயோக சரணாகத்தியோ கிடையாது ஞானயோக சரணாகதிங்கிறது ஞானம்தான் கர்மயோக சரணாகதிங்கிறது அது ஒரு காரியம் பகவானை டிப்பண்ட் பண்ணி இருக்கிறது முடிக்கிறேன் முடிக்கிறேன் முடிக்கிறேன்னு எழுத்துட்டே இருக்கேன் ஆகையினால் என்னென்ன கடைசியில் நான் விரும்பினால் ஒழிய நான் நிம்மதியாக இருக்க முடியாது ப்ராப்ளமும் நான் சொல்யூஷனும் நான் ஆகையினால என்னோடய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு யாரால் முடியும் என்னால் தான் முடியும் யாராவது என் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுமா வேணால் வெளியில் விவகாரம் மற்றதெல்லாம் வேணால் பண்ணலாம் ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்கிற துக்கத்தை நான் போக்கிக்கிறதுக்கு யார் வருவா பக்கத்தை சுற்றி சுற்றி ஆள்லாம் சொல்லுவாங்க உபதேசத்துக்கு ஆள் நிறைய கிடைக்கிறது ஆனால் நம்ம மாறுறது நம்மள்ட்ட தானே இருக்குது சுற்றி எத்தனை வரை உபதேசம் பண்ணலாம் நம்ம தானே ஊட்டி விடலாம் அஞ்சு பேர் ஆறு பேர் வேணாலும் வந்து ஊட்டி விடலாம் ஆனா முழுங்கிறது நம்ம தானே முழுங்கணும் துப்பிட்டா என்ன பண்றது கேம்பு முடிஞ்சோடனே துப்பிட்டோன்னு வச்சு துப்ப மாட்டேன் சொல்றோம்னு வச்சுங்க இப்ப இங்க வந்து இப்படியே உள்ள போட்டு போட்டு ஊட்டி ஊட்டி விட்டுருக்கோம் அப்புறம் ஊட்டி ஊட்டி விட்டுருக்கு ஒரு ஒரு கிளாஸு ஊட்டுறதுதான் வேலை உபனிஷத்தினாலே ஸ்ரீலிங்கம் உபனிஷத் மாதா உபரிஷத்துங்கிற தாயானவள் நமக்கு ஞான ஞானத்தை வந்து ஊட்டிகின்றே இருக்காள் நம்ம உள்ளுக்குள்ளே முழுங்குறோமா இல்லையான்னு எப்படி தெரியும் இதுனால் சாப்பாடுன்னா முழுங்குறோமா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும் இது வந்து ஞானம் எவ்வளோ உள்ளே போயிருக்குன்னு அவளுக்கு தான் தெரியும் நான் உங்களெல்லாம் பரீட்சை பண்ண போகிறதில்லை எனக்கு நேரம் இல்லை தஸ்ய ஏஷா ஆத்மா சுவாம் தனூம் விவருணுதே ஆக இந்த மந்திரத்தை முடிக்கிறோம் அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம் நீங்க இது எவ்வளவு வேணாலும் இறையருளா முயற்சியா முயற்சியா அருளா அப்படின்னா முயற்சிப்பதற்காகவே தான் அருள் புரிந்திருக்கிறார் மனித உடம்பை கொடுத்துருக்கிறது அருள் மனித உடம்பு அருளால தான் வந்திருக்கு மனித உடல் அருளால தானே கிடைச்சிருக்கு இந்த கண்ணுக்காத மூக்கெல்லாம் நாக்கெல்லாம் என்ன அருள் இல்லையா அருள் தானே என்ன கடவுள் நமக்கு கொடுக்கல அவருக்கு திடீர்னு வந்து கேட்டு நான் கொடுத்ததுன்னா ஒழுங்காக யூஸ் பண்ணியிருக்கியான்னு கேட்டார்னா என்ன பண்ணுவீங்க இப்படிலாம் கேட்கக்கூடாது நான் கேட்குறத நீ கொடுத்துருந்தான் இருக்கணும் அப்படின்னா அது முடியாது அடுத்த வந்துடு போயிடுவோம் போயே விடுவோம் முயற்சி எடுப்போம் நாவிரதோ துஷ்சரிதாத் Nā-śānto nā-śấy beggar Nā-śây Nā-śánta ċ-śynamāRadha Prajñāneel很多 Nā- ow i ratio Nā-śainā̄ Nā-ś están Nā-śánta ċ-ś cigar பிரஜானேனைமா புத்து இந்த மந்திரம் ஞானத்துக்கு தேவையான சாதனைகளை சொல்லுகிறது வேதாந்தம் படிக்கிறதுக்கும் படித்த வேதாந்த ஜானம் மனசில் நிற்கிறதுக்கும் சாதனங்களை சொல்லுகிறது ரொம்ப முக்கியமான மந்திரம் அடிக்கடி ஆதிசங்கர் கோட் பண்ணுறார் இந்த மந்திரத்தை இதெல்லாம் முயற்சி முக்கியம்னு காட்டுறக்கூடிய மந்திரம் ஆகவே இதுக்கு முதல் மந்திரத்தை இதோட கனெக்ட் பண்ணால் தான் புரியும் இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா துஷ்டரித்தாத்து அவிரதா ஏனம் பிரஜானேன ஆப்னுயாத் கெட்ட நடத்தையிலிருந்து விலகாதவன் இந்த சாஸ்திர உபதேச ஞானத்தினால் முக்தியை பெற முடியாது இந்த ஞானம் மனசில் உள்ள போறத்துக்கும் இந்த அறிவு மனதில் பதிவதற்கும் பதிந்த அறிவு பயன்படுவதற்கும் கெட்ட நடத்தையிலிருந்து விலகியிருப்பது மிகவும் முக்கியம் துஷ்சரித்தம் சரித்தம்னா என்ன நடத்தை வாழ்க்கை துஷ்டரித்தம்னா என்ன அர்த்தம் அதர்மமான வாழ்க்கை பாருங்க நச்சுக்கேதான் என்ன கேட்டான் தர்ம அதர்மத்தை கடந்த ஆத்மாவை நான் இங்கே என்ன சொல்கிறார் தர்மத்தை அனுஷ்டிக்கலேன்னு சொன்னால் குருக்கிட்ட நீ படித்து புரிஞ்சுக்க முடியாது உன்னால் கிளாஸ்லையே உட்கார முடியாது தர்மத்தை கடைபிடிக்கலன்னா வகுப்பிலேயே உட்கார முடியாது வகுப்புல உட்கார்ந்தாலும் புரியாது ஒருவேளை புரிஞ்செடுத்து அப்படின்னு சொன்னாலும் அது தொடர்ந்து ரீட்டைன் ஆகாது இருக்காது அது பலனை கொடுக்காது ஆ ஒழுக்கமான வாழ்க்கை மிக முக்கியம் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியெல்லாம் ஒருங்கு திருக்குறள் துறவரை இல்லை சொல்கிறார் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை அடல் வேண்டும் ஐந்து இந்திரியத்தையும் நிகரகம் பண்ணணும் வேண்டியதெல்லாம் ஒருங்கு விட வேண்டும் ஏதோ மினிமம் நீடை வச்சுக்கிட்டு ஓம் வில்பவர் நல்லா யூஸ் பண்ணி நீட்ஸ் எல்லாம் குறைச்சி மினிமம் நீட்ஸை வச்சுக்கிட்டு இந்திரிய நிகிரகம் பண்ணினியாதான் வேதாந்தம் வேலை செய்யும் வேதாந்தம் புரியும் வேதாந்தம் பயனை தரும் வள்ளுவர் சொல்றார் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை அப்படி படிக்கணும் அடல் வேண்டும் ஐந்தன் புலத்தை செமிகாலன் விட வேண்டும் வேண்டியதெல்லாம் ஒருங்கு ஒருங்கே எல்லாவற்றையும் விட வேண்டும் அபரிக்கிரகம் ரொம்ப சாமான்லாம் சேர்த்து வச்சுக்காதே அப்படின்னு அர்த்தம் இல்லாட்டி அதே ஞாபகமாக இருக்கும் வீட்டில் வச்சுருக்க பீரோக்கில் வச்சுருக்கற சாமானை எடுத்து எடுத்து அடிக்கடி தூசி தட்டி தட்டி வைக்கணும் என்னதான் பண்ணின் இருக்கும் எல்லா சாமான் வச்சு வச்சுருக்கோம் கடைசியில் அதுதான் நம்ம மைண்டு ஆக்குப்பை பண்ணியிருக்கு அகம்பிரம்மாஸ்மி ஆனந்தோஸ்மி ஆக்குப்பை பண்ணியிருக்கு அதெல்லாம் வேற வச்சுருக்கோமா அதை அடிக்கடி கெட்டு போயிடுத்துனா என்னென்ன சரியாகவே இதை இன்னும் சரி பண்ண முடியலையே இது இன்னும் சரி பண்ண முடியலையா டைமே கிடைக்க மாட்டேங்கிறது துணியாக சரியாக வச்சுக்க முடியல இதை வைக்க முடியல எல்லாம் அழகாக அடிக்க வச்சிருப்போம் மூணு நாள் கழித்து எல்லாம் களைஞ்சு போயிடும் கலைஞ்சி போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அது சரி பண்ணணும்னு நினப்போம் சரி பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ஆகிடும் ஒரு மாதம் வச்சு சரி பண்ணதுக்கப்புறம் மூணாவது நாள் பழம் களைஞ்சு போய்டும் இல்லையா அதனால என்னென்ன அது எப்படி போனால் என்ன எனக்கு உபநேஷத்தை படிச்சுன்னு பேசாமல் இது பண்ணிண்டு உடம்புலேருந்து உயிர் போகிற போது போத்துட்டு போயிட்டு போய்ட்டு நான் இந்த பீரோவை அடிக்கடிக்க வைக்கிறதுக்காக பிறந்தேன் பீரோவில் சாமான அடிக்கடிக்க வைக்கிறதுக்காக பிறந்தேன் இதை தொடச்சாச்சு அதைத் தொடச்சாச்சு தொடச்சாச்சு எல்லாம் சரி பண்ணதுக்கப்புறமும் முடியலப்பா டயர்ட் ஆகிடுச்சு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாகணும்னு பழமொழி அடுக்கி வைக்க வேண்டியது கீழே படிக்க போகிறோம் திருக்குறளா படித்தா அடுத்த ஜென்மாவுக்கு எடுத்துன்னு போகலாம் திருக்குறளை படித்தாலாவது இறைவனுடைய திருநாமத்தை சொன்னாலாவது அடுத்த ஜென்மாவுக்கு வரும் அது சப்போஸ் இருந்தால் கூட இதை என்னத்தை தூக்கிட்டு போக முடியும் போற போது எல்லாம் விட்டுட்டு போறவுமே வேற இருக்கும் ஐயோ என்ன போறதோ தெரியல சுவாமிஜி வேற சொல்லி அடுத்த பிறவி நாயோ அவர் அது வேற பயமாறு அதாவது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடலை காட்டிலும்னு அர்த்தம் உயிரை ஒன்றும் காப்பாற்ற முடியாது உயிர் காப்பாற்றினாலும் காப்பாற்றாலும் இருக்க தான் போகிறது உடம்ப தானே காப்பாற்றணும் உயிரினும் ஓம்பப்படும்னா இந்த உடலில் உயிர் வாழ்கிறத விட முக்கியம் ஒழுக்கமாக இருக்கிறது நீ வாழ விரும்புறியா ஒழுக்கமாக இருக்க விரும்புகிறியான்னு கேட்டால் வாழ்ந்தால் ஒழுக்கமாக வாழ விரும்புகிறேன் இல்லைனா வாழ விரும்பலை ஒழுக்கமாக இல்லாமல் வாழ நான் விரும்பலை வாழ்ந்தா ஒழுக்கமா இருக்கத்தான் நான் விரும்புறேன் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை அதனாலதான் வள்ளுவர் என்ன சொன்னார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் எத்தனை வரி பாருங்க இந்திரியங்களை நிகிரகம் பண்ணி யாருக்காகவும் ஒழுக்கமாக நம்ம வாழக்கூடாது நமக்காக நாம் ஒழுக்கமாக வாழணும் ஒழுக்க நின்றார் பண்ணணும் நாம் போன மாதம் ஒழுக்கமாக இருந்தால் இந்த மாதம் போயிடுதுன்னு சொல்லப்படாது அதனால் நின்றார் நெறி பொய்தீர் ஒழுக்க தெய்வப்புலவரை எத்தனை வணங்கினாலும் போற நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் பற்றற்றேம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றற்றேம் என்று ஏதம் பலவும் தரும் திருக்குறள்ல கூடா ஒழுக்கம்னு ஒரு அதிகாரம் இருக்கு ஒழுக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு இதைத்தவிர அங்கங்கே இருக்கு எல்லாத்தையும் துஷ்சரித்தா தீசிக்கொழ்ட்டு படிச்சுக்கோங்க அவ்வளோதான் இது அடிக்கடி ஆதிசங்கர் கோட் பண்ணுறார் தர்ம அனுஷ்டானம் இல்லாதவனுக்கு வேதாந்த சாஸ்திரம் புரியாது புரிஞ்சாலும் நிற்காது சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு பச்சை மண்ணில் செஞ்ச குடத்தில் விட்ட தண்ணி மாறி போயிடும் அதில் வேற ஓட்ட வேற சொன்னேன் அதுதான் இன்னும் விசேஷம் அதுவே பச்சை மண்ணு அதில் வேற ஓட்டு இது எப்படி இருக்கும் ஆ துஷ்டரித்தாத்து அவிரதஹா அவிரதன்னா விலகாதவனால் ந ஆப்னுயாத் அவனால இதை அடைய முடியாது நம்ம சிம்பிளாக தர்மானுஷ்டானம்னு போட்டுக்கணும் இன்னொரு பாஷையில் சொன்னால் கர்மயோகா நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் கர்மயோகம்னு புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியம்னு அர்த்தம் முதல்ல சகாம தர்ம அனுஷ்டானம் அப்புறம் நிஷ்காம தர்ம அனுஷ்டானம் வச்சிக்கோங்களேன் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் சகாம நிஷ்காமத்துக்கெல்லாம் வேலையே இல்லை அங்கே அத்தியனந்தான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருபத்தஞ்சி வயது வரைக்கும் கணக்கு போட்டுப்போம் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஒன்லி ஸ்டடீஸ் தான் படிக்கிறதான் வேலை அதுவும் எதை படிக்கணுமோ அதை படிக்கணும் கற்பவை கற்க ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரிலாம் படித்தா போராது திருக்குறளை படிக்கணும் ஃபிசிக்ஸ் படித்தேன் கெமிஸ்ட்ரி படித்தேன் அதை படித்தேன் ஜுவாலஜி படித்தேன் பாட்டனி படித்தேன் நிம்மதியாக கொடுக்க போகிறது கொடுக்காது ஆகையினால் கற்பவை கற்க இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு அப்பா அம்மா இருக்காங்க மற்றவங்களாம் சொசைட்டி நம்மளை பார்த்துக்கிறது நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் படிப்பில் இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் உண்டோ படிச்சுக்கணும் அந்த வயசில் தான் அஸ்திவாரம் மானவ பருவத்தில் சரியான அஸ்திவாரம் போடலைன்னா சாகர வரைக்கும் நிம்மதி கிடையாது உண்மையான நிம்மதி கிடையாது ஏதோ வந்து தொட்டுக்கோ தொடிச்சிக்கோன்னு இருக்குமே தவிர வாஸ்தவமாக இருக்கவே இருக்காது அந்த இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் போடுறதுதான் பேஸ் அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இப்போ அதுக்குள்ளதான் நன்னா கெட்டு போகிறான் மாணவ இருபத்தஞ்சு வயசு அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு 15 வருஷமோ இருபது வருஷமோ வச்சுங்கோ இருபது வருஷம் அப்போனால் போகிறது இருபத்தஞ்சி வருஷம் சகாம தர்மாநுஷ்டானம் எல்லாம் நிறைய பணம் சம்பாதிங்கோ குடும்பத்தை நடத்துங்கோ குழந்தைகளை பெற்றுக்கோங்கோ எல்லாம் பண்ணுங்க ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ஏன்னா இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் பெற்ற ஒழுக்கம் இருக்கே அது வீண் போகுமா அது கண்டினியூ ஆகும் ஃபேமிலியை ரன் பண்ணலாம் அழகாக ரன் பண்ணலாம் இருக்கலாம் அப்புறம் என்னென்னா நிஷ்காம தர்மானுஷ்டானம் அப்புறம் என்னதுன்னா வேதாந்தம் படிக்கிறது இப்படி தான் வந்து கேம்ப் எல்லாம் அட்டன் பண்ணி படித்து ஞானத்தை பெற்று நமக்குன்னே ஒரு சாமியார் தனியாக எல்லாத்தையும் சன்னியாசம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார் பாடம் சொல்கிறதுக்கு அசாந்தா ஏனம்னா ஆப்னுயா அசாந்தானா என்ன அர்த்தம்னா அதாவது கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் கட்டுப்படுத்தாதனு அர்த்தம் டிவி இல்லைன்னா என்னால் ஒரு வாரத்துக்கு மேலே டிவி இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்னா அசாந்தா போன உடனே இங்கிருந்து கேம்ப் முடிஞ்சு போன உடனே இந்த பத்து நாளாக என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுடாகணும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாகணும் வீட்டில் எல்லா பேப்பரும் அடுக்கி வைக்க சொல்லியிருக்கேன் போன உடனே வரிசையாக பத்திர இந்த கடோபனிஷத்தை இன்னிக்கே மூடி வச்சுடுவேன் மூடி வச்சுட்டு போன உடனே என்ன நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டேன் இருந்தாலும் சொல்லிவிடு கொஞ்சம் ஜாக்கிரதை பண்ணி வைக்கிறேன் போன உடனே எல்லாத்தையும் இது பண்ணி இருக்கிற மெயிலெல்லாம் பார்த்து எல்லாம் இது பண்ணி அப்புறம் என்னென்னா அப்புறம் இருபத்தஞ்சி நாள் அனுப்புறம் நம்ம கேம்புக்கு போனோம்ல தோணும் அசாந்தான்னு சொன்னால் இந்த இடத்துல அசாந்தானா புலநடக்கம் இல்லாமல் இல்லாதவன் நெகட்டிவ்ல போடுறார் எப்படி திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு அது பாசிட்டிவ் அப்புறம் வந்து கற்றதனால் ஆயபயன் எண் கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அது நெகட்டிவ் நெகட்டிவ்னா என்னன்னா வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் கற்றதனால் ஆயபயனென் கொல் நீ இறைவனுடைய திருவடியை வனங்களேன்னு சொன்னால் நீ படித்து என்னடா பிரயோஜனம் கேட்குறார் என்ன பிரயோஜனம் கேட்குற அப்போ என்ன அர்த்தம் இறைவனுடைய திருவடியை நினைச்சாத்தான் நீ படித்ததுக்கு பிரயோஜனம்னு பாசிட்டிவாக போடணும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு அது பாசிட்டிவாகவே இருக்குது அப்புறம் வேண்டுதல் வேண்டாமையிலான அடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடுமையில் பாசிட்டிவாகவே இருக்குது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் குகழ் புரிந்தார் மாட்டு பாசிட்டிவாக இருக்குது ஆமாம் அதுவும் பாசிட்டிவாக இருக்குது பொறிவாயில் அறிந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெடுநின்றார் நீடு வாழ்விழார் சரியா இருக்குது தனக்குவமை நெகட்டிவ் ஆகிடுச்சு நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா நிறுத்தம் பண்ணலேன்னா தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவுது அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவாக எப்படி போடுறது இல்லாதான் தாழ் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே மனக்கவலையை மாற்றுவது எளிது அப்படின்னு மாற்றி போடணும் எதிர் முறையில் உடன்பாட்டு முறையில் மாற்றிக்கணும் அடுத்தது கோழில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை நெகட்டிவ் தான் எதிர்மறையில் தான் சொல்றார் என் தாளை வணங்கா தலை கோழில் பொறியில் குணமிலவே அப்படின்னா என்ன அர்த்தம் என் தாளை வணங்குகின்ற தலை கோழில் பொறி உள்ள குணம் உழவே மாத்திக்கணும் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீங்கள் சப்ளை பண்ணிக்கணும் இறைவனடி சேருபவர் பிறவி பெடுங்கடல் நீந்துவர் இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி சேராதார் பிறவி நீந்துவர் அப்படி படிக்கணும் இறைவனடி சேராதார் பிறவி நீந்தார் இறைவனடி சேருபவர் பிறவி பெருங்கடல் நீந்தவர் அப்போ அதில் ரெண்டு ரெண்டு இருக்கு உடன்பாட்டு முறையும் எதிர்மறையும் இருக்கு உடன்பாட்டு மறை உடன்பாட்டு முறை எதிர்மறை ரெண்டும் இருக்கு அது மாதிரி இங்க யமதர்மராஜா என்ன சொல்றாருன்னா ஒழுக்கமா இல்லை புத்தி வராது நல்ல புத்தி வராது அதே மாதிரி இந்திரிய புல நடக்கம் இல்லை வேதாந்தம் உள்ள போகாது அப்படிங்கிறார் அசாந்தா அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல அடுத்தது அசமாஹிதா ஃபோக்கஸ்டாக இருக்கணும் யார் ஃபோக்கஸ்டாக இல்லையோ அவனுக்கு இந்த ஞானம் வராது வகுப்பில் உட்காந்த ப்ராப்பர் லிசனிங் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும் சப்ஜெக்ட் போயின்றே இருக்கும் கடக்கடன் போயிட்டே இருக்கும் அப்படியே கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு மனசுக்குள்ளே அதை பெரிய விளக்கண்ண ஊற்றின்னு கேட்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா போச்சு இன்னும் ஆகாது அதில் சம அசமாஹிதன என்ன அர்த்தம்னா அன்கான்சன்ட்ரேட்டட் அன்போக்கஸ்டு ஃபோக்கஸ்டு இல்லாமல் இருந்தால் இந்த விஷயம் புரியாது புரிஞ்சாலும் நிற்காது பலனை கொடுக்காது மூணாயிடுத்து தர்மானுஷ்டானம் இந்திரிய நிகிரகம் இந்திரிய நிகிரத்தை ஒழுக்கம் அற வாழ்க்கை ஒழுக்கம் அப்புறம் அடுத்தது ஒரு முகப்பாடு ஒருமுகப்பாடு இல்லை என்றால் அப்படி போடுறார் அவர் ஒழுக்கம் இல்லை அறிவை பெற முடியாது புலனிடக்கம் இல்லை இந்த அறிவை பெற முடியாது அடுத்தது என்னதுன்னா மன ஒரு முகப்பாடு இல்லை இந்த அறிவை பெற முடியாது அப்புறம் அடுத்தது சொல்கிறார் இன்னொரு அசாந்தமான சக மைண்டு கண்ட்ரோல் இல்லைன்னா எண்ணங்கள்ல கட்டுப்பாடு இல்லைன்னா இந்த அறிவை பெற முடியாது இந்த இடத்துல மைண்ட் கண்ட்ரோல் மனோ நிகிரா இன்னொரு பாஷையில் சொன்னா சமஹா தர்ம தமஹா சமாதானம் ஷமஹா அசாந்த மானசோ இந்த இடத்துல மனசுன்னு போட்டார் மனசு அடங்கி இருக்கணும் வேதாந்தம் படிக்க வரணும்னா என்னென்ன வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தங் கேட்டும் வேட்கை ஒழிந்திலர் அவர் காலத்திலேயே வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த விடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே திருமூலர் வேதாந்தங் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தங் கேட்டும் வேட்கை ஒழிந்திலர் படிச்சும் வந்து ஞானம் வரல வேதாந்தமாவது வேட்கை ஒழிந்த விடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே வேட்கை விட்டவரே வேதாந்தம் கேட்டவர் அப்படி படிக்கணும் வேட்கைனா என்னது தாகம் ஆசை நீர்வேட்கை அப்படின்னா நீர்வேட்கைனா தாகமா இருக்குன்னு அர்த்தம் இது நிறைய சொல்லலாம் இதெல்லாம் சுருக்கமாக சொன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி இல்லாமல் பிரஜானேனர்த்தம் ஞான யோகத்தினால் அத்தியாத்ம யோகேன சங்கராச்சாரிய ரொம்ப விசேஷமா சொல்றார் பிரஜானேன அதில் இன்னொன்று சேர்த்துக்கிறார் ஆச்சாரிய ஆதிசங்கரர் எவன் ஒருவன் கெட்ட நடவடிக்கையிலிருந்து விலகி இருக்கிறானோ எவன் இந்திரியங்களுடைய விஷயங்கள் இருந்து விலகி இருக்கிறானோ மன ஒருமுகப்பாடு உடையவனாக இருக்கிறானோ மன அமைதி உடையவனாக இருக்கிறானோ குருவை உடையவனாக இருக்கிறானோ அப்படி போட்டார் சேர்த்துக்கார் குரு இல்லாதவன்கிறதை சங்கராச்சாரியர் சேர்த்துக்கிறார் குரு இல்லாதவனும் ஞானத்தை அடைய முடியாது ஆச்சாரியவான் பிரஜானேன யதோக்தம் ஆத்மானம் ப்ராப்னோதி பாசிட்டிவாக போட்டுக்கணும் நீங்கள் ஒழுக்கத்தினாலும் புலநடக்கத்தாலும் மன ஒருமுகப்பாட்டினாலும் மன அமைதியாலும் மட்டுமே இந்த அறிவை பெற முடியும் அது ஆதிசங்கரை சேர்த்துக்கிறார் இதெல்லாம் இருக்கிறதோட குருவும் வேணும் இப்படி இருந்தால் தான் நமக்கு ஞானம் ஏற்படும் இல்லாட்டி ஏற்படாது இந்த கட்டோபனிஷத்தினுடைய பெரிய சிறப்பே என்னென்னா எவ்வளவு அழகாய் வேதாந்தம் ஞானத்தை சொல்கிறதோ அதுக்கு ஈடா தகுதியையும் சொல்கிறது பண்படாத உள்ளத்தில் ஞானம் பயன்படாது பண்படாத உள்ளத்தில் மெய்யறிவு பயனை தராது பண்பட்ட உள்ளத்தில் தான் மெய்யறிவு பயனை தரும் பண்பட்ட பூமியில் விதை நன்றாக பலனை கொடுக்கும் அதை போல அப்படின்னு அர்த்தம் ஆக நம்ம இந்த மோதிரமெல்லாம் போட்டுக்கிறோம் நகை எல்லாம் போட்டுக்கிறோம் அந்த நகையில் தங்கத்தில் ரத்தனம் பதிக்கிறாங்க தங்கத்தில் ரத்தனம் அந்த தங்கம் எத்தனை அடி வாங்கிறது தெரியுமா சும்மாவா அந்த பூமியிலருந்து தங்கத்தை எடுத்து அந்த தங்கத்தை பக்குவப்படுத்தி நம்ம இப்போ போட்டுருக்கோம் நம்ம போட்டுக்கிறதுனால தான் அதை அழுக்காரு ஆகையினால அந்த தங்கத்தை அவ்வளவு பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ரத்தனம் பதிக்கணும்னா என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறாங்க தெரியல அதில் வந்து இந்த கல்லை பதிக்கிறாங்க அதில் அறக்க வச்சோ என்னவோ வச்சு உள்ளே அதை பதிக்கிறாங்க தங்கம் மாதிரி இந்த கர்மகாண்டம் தர்மானுஷ்டானம் அதில் வந்து தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ரத்னம் மோதிரம் புரியறதா தத்துவம் புரியுறதா எிள் நல்லா புரியுறதுன்னா விஷயமும் புரியணும் விஷயம் புரிஞ்சாதான் இந்த எக்ஸாம்பிளுக்கு மகிமை இல்லாட்டி இந்த எக்ஸாம்பிளுக்கு என்ன மகிமை ஆ இந்த கட்டுப்பாடு இருக்கிறவனுக்கு தான் இது பயன் தரும் என்பது கருத்து ஆக இதெல்லாம் வேல்யூஸ் கீதையில் வந்து தெய்வ சம்பத் பகவத்கீதையில் தெய்வீ சம்பத்துங்கிறார் தெய்வீ சம்பத் மோக்ஷாய நிபந்தாயாசுரிமதா மாசுச்சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவ ரொம்ப அழகாக சொல்றார் தெய்வீ சம்பத்து விமோக்ஷாய ஆசுரீ சம்பத்து நிபந்தாய இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பகவான் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார் கவலைப்படாத அர்ஜுனா உனக்கு தெய்வ சம்பத் நிறைய இருக்கு மாசுஜ சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவா பகவத்கீதையில தெய்வீ சம்பத்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அதாவது அசுர சம்பத்து இருக்கிறவனுக்கு ஞானம் கிடைக்காது தெய்வ சம்பத் இருக்கிறவனுக்கு தான் ஞானம் கிடைக்கும் கிடைச்ச ஞானம் பிரயோஜனப்படும் சகனாவ சகனவுன்து ஞானத்தை கொடுத்து காப்பாத்து அப்படின்னா என்ன அர்த்தம் ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் கொடுத்து காப்பாத்து ஞானத்தோட பலனாகிய மோட்சத்தை கொடுத்து காப்பாத்து அர்த்தம் அடுத்த மந்திரம் பூர்த்தியாக போகிறது எஸ் பிரம்மச்ச உபயேபவத்த ஓதன மருத்துர்ஸ் பேச்சனம் கைத்வேதா எஸ் ப்ரமச்ச உபேபவோ மருத்துபேச்சனிவேதையமர்மராஜா இந்தமந்திரத்தில் மீண்டும் ஒரு முறை ஆத்ம தத்துவத்தை விளக்குகிறார் ஆத்ம தத்துவத்தை மீண்டும் ஒரு முறை விளக்கி நிறைவு செய்கிறார் இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது இந்த மந்திரம் ஆத்மா சிருஷ்டி ஸ்திதினம் ஆத்மா சிருஷ்டி ஸ்திதி என்னெல்லாம் பார்த்திருக்கோம் ஆத்ம லட்சணம் மறந்து போயிருக்குமோ ஞாபகம் இருக்கா ஆத்மா சைத்தன்யம் நிர்விகார சைதன்யம் அகர்த்தா அபோக்தா அப்புறம் அடுத்தது என்ன சர்வ அதிஷ்டானம் அதுலேயும் நிறைய பார்த்துட்டோம் சர்வ அதிஷ்டானம் அப்புறம் ஆத்மா துர்விக்னேயம் இந்த சாமான்ய சைத்தன்யமும் விசேஷ சைத்தன்யமும் இருக்கிறதுனால இண்டிவிஜுவாலிட்டி ஓவர் பவர் பண்ணுறதுனால இண்டிவிஜுவாலிட்டி ஓவர் பவர் பண்ணுறதுனால அது என்ன சொல்றது இந்த சாமான்ய சைத்தன்யம் வழங்க மாட்டேங்கிறது நம்ம பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் நம்ம பியூர் கான்ஷியஸ்னஸ் நேச்சரை ஓவர் பவர் பண்ணுறது புரியறது இல்லையா அந்த உதாரணம் ஞாபகம் மறக்கக்கூடாது ஆகினால நம்ம அவரோன் பாடி மைண்டு காம்ப்ளக்ஸ் அவரோன் ஓன் என்ன பண்ணுறதுன்னா ஓவர் பவர் பண்ணுறது யாரை சர்வகதமான பூர்ணமான என்ன அபூர்ணமான பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் ஓவர் பவர் பண்ணுறது ஆகையினால எனக்கு என்ன ஃபீலிங் இருக்கு அகம் அபூர்ணஹா பூர்ணத்தை அபூர்ணம் மறைக்கிறது அது எப்படி மறக்க முடியும்னு கேட்கலாம் போ மேகம் வந்து சூரியனை மறைக்கிறதா இல்லையா மேகம் சூரியனை மறைக்கிறதா நம்ம கண்ணை மறைக்கிறதா சூரியன் எவ்வளோ பெருசு சூரியனை எவ்வளோ பெருசு அவ்வளோ பெரிய சூரியனை இத்தனோண்டு மேகமாக மறைக்க முடியும் ஆனால் என்ன சொல்கிறோம் சூரியனை மேகம் மறைச்சிருக்குன்னு சொல்கிறோமா மேகம் என் கண்ணை சூரியன் தெரிய விடாமல் மறைச்சிருக்குன்னு சொல்கிறோமா அவ்வளவு விவரமா இருந்தா நாங்க கிளாஸ்க்கு வரோம் உண்மையிலே சூரியனை மறைக்க முடியாது ஆனா மறைச்சிருக்கிற மாதிரி இருக்கு இது யோசிச்சா தானே புரியுது இது இதுக்கு முன்னாடி எங்கேயா யோசிச்சீங்களோ யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா எப்படி யோசிச்சது இனிமே யோசிங்க யோசிச்சு பார்த்ததே இல்லை யோசிச்சு பாரு மேகம் மறைக்கிறது இந்த உடம்பு மனசு புத்தி பெரிய சைதன் நெத்த மறைக்கிறது அதனால நம்ம எல்லாம் எப்ப பார்த்தாலும் எதை நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம ஓரியன்டேஷன் எல்லாம் ஹேபிட்டெல்லாம் என்னென்னா அவா எப்படி இவா எப்படி நான் இப்படி நான் இப்படி பண்ணுவேனா பண்ண மாட்டேன் நீ தான் இப்படி பண்ணுவேன் சொல்லி சொண்டேன் ஃபெடஸ்ட்ரல் ஃபேன் தான் இப்படி இது நம்ம புறந்தான் இது புக்கா புறந்தான் புக்கா நடுவில் ஆஃபீஸு பிறந்தான்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு புக்காம்னா முடிஞ்சு போச்சு புக்காம் புறந்தான் புரியுது அவங்களுக்கா இருக்காது புகுந்த வீடு பிறந்த வீடு இது பிராமின் லாங்குவேஜ் புக்காம் பிறந்தான் என்ன இருந்தாலும் பிறந்தான் பிறந்தான் தான் புக்காம் புக்காம்தான் சரி ஆகையினால முடிக்கணுமே சர்வ அதிஷ்டானம் அம் என்னது துர்விக்னேயம் அப்புறம் அனந்தத்துவம் அனந்தத்துவம் அசரீரகம் ஷரீரேஷு அனவஸ்தேஸ்வஸிதம் மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோனோச்சி அந்த மந்திரத்தில் பார்த்தோம் ஆத்மா அசரீரம் அப்படின்னு பார்த்தோம் எல்லா ஷரீரங்கள்லேயும் அது அஷரீரமா இருக்கு நான் அசரீரியா ஷரீரியா அசரீரி நான் அசரீரி நான் ஷரீரி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல ஷரீரா ஜீவாத்மா அசரீர பரமாத்மா இந்த சட்டிலிட்டியும் புரியணும் ஷரீரம் ஷரீரி அஷரீரி ஷரீரம் உடம்பு ஷரீரத்துக்குள்ள இருக்கிறமா அசரீரம் நல்லா இருக்கு அனந்தத்துவங்கிறத விட அசரீரி அப்படிங்கிற லட்சணம் நல்லாவே இருக்கு இப்ப தோன்றது வகுப்புல சொல்லல இப்ப தோன்று இந்த மந்திரம் என்ன பண்றது ஆத்மா சிருஷ்டி ஒரு டாபிக் என்னன்னு கேட்டா காலம் தேசம் நம்ம எப்பவுமே இந்த கால தேசத்தில இருந்து வெளியில வர்றதே இல்லை சுவாமி நாம எத்தனை காலமா இப்படி சம்சாரியா உழல்றோம் சுவாமி கேட்க தோணுமா இல்லையா எத்தனை காலமா நம்ம சம்சாரியாக இருக்கோம் இந்த இடம் சொல்றோமே ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் எங்கிருந்து ஆரம்பிச்சது பத்து மணிக்கு டைம் முடிஞ்சு போயிடும் அப்புறம் பத்து மணிக்கு அப்புறம் இருக்குமா இருக்காதா புரியுறதா என்ன புரியுது புரியாதுன்னு புரியுறதா அதாவதுன்னு கேட்டா என்ன ஆகும் பதில் சொல்ல முடியாது என்ன சொல்ல முடியும் அண்ட் டைம் இப்ப சயின்ஸே ஒத்து சயின்ஸ் வந்து இது வேறையா சொல்லிட்டு இருந்தது அதாவது ஸ்பேஸ் அண்ட் டைம் வந்து இதுக்குள்ளே வராது இப்போ ரிலேட்டிவிட்டி தெரியா அதில் வந்துடுத்துது ஸ்பேஸும் ஒரு பொருள் டைமும் ஒரு பொருள் அது கிரியேஷனோடு சேர்ந்தது பியாண்ட் கிரியேஷன் இல்லை கிரியேஷனுக்குள்ளே அதுவும் அடக்கம் இந்த படைப்புக்குள்ளேயே வெளியும் காலமும் அடக்கம் படைப்பிற்கு வேறாக படைப்பிற்கு வெளியில காலமும் இடமும் காலமுட தேசவர்த்தமான மாதி கலந்து நின்ற கடந்து நின்ற நிலைவாழ் படைப்பு எங்கிருந்து வந்தது காலம் எப்ப வந்தது பதிலே சொல்ல முடியாது நமக்கு ராத்திரி தூங்குற போது காலமாவது இடமாவது இந்த மாதிரி இப்பவும் தூங்கலாம் ராத்திரி தான் தூங்கணும்னு அவசியம் இல்லை இப்பவும் தூங்கலாம் அதுதான் நம்மளை கேட்காம வருது நம்ம கேட்டோமா என்ன எப்படி மரணம் நம்மளை கேட்காம வருதோ அது மாதிரி இதுவும் நம்மளை கேட்காமே வருது தானா வருது இந்த மந்திரம் சிருஷ்டிஸ்திலைய காரணமாக இருந்தாலும் இதெல்லாம் நிறைய சொல்லணும் இங்கே எம தர்ம ராஜா சொல்ல போறார் காலமும் விழுங்கப்படுகிறது பிரம்மம் அல்லது இடத்தையும் காலத்தையும் விழுங்குகிறது என்று சொல்ல போகிறார் ஆத்மா லயக்காரணம் சொல்ல போறார் லயக்காரணம் சொன்னாலே சிருஷ்டி ஸ்திதி காரணம் இன்க்ளூட் ஏதோ ஒரு காரணத்தை சொன்னாலும் குடமெல்லாம் மண்ணுல ஒடுங்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி நகையெல்லாம் தங்கத்தில் ஒடுங்கிறது சொல்ற மாதிரி சமஸ்திரமும் அநாத்ம பிரபஞ்சமும் ஆத்மாவில் ஒடுங்குகிறது அதுதான் சொல்ற எஸ் பிரம்மச்சிரபே பிரம்மஜக்ஷத்திர உபே ஓதனா பவத்த அதாவது ஹோல் கிரியேஷன் சமஸ்திரபஞ்சமும் சாப்பாடா ஆத்மாவுக்கு அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் அப்படி நம்ம என்ன பண்ணுறோங்க சாம்பார் சாதம் ரசஞ்சாதம் தயிர் சாதம் தயிரஞ்சாதம் என்னென்ன அதுக்கப்புறம் கிடையாது தயிர் சாதமோ மோர் சாதமோ வச்சு தயிர் சாதமோ மோர் சாதமோ அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்னென்ன தூக்கம் தயிர் சாதம் வேலை செய்ய வேண்டாம் சமாதி சமாதி இப்ப தயிர் சாதம் சாப்பிடும்போது என்ன பண்றோம் தயிர் சாதத்துக்கு ஓரத்தில் என்ன வச்சுக்கிறோம் அது தொட்டு தொட்டு ஊறுகாய்க்கு தயிர் சாதமா தயிர் சாதத்துக்கு ஊறுகாயா ஊறுகாய் தயிர் சாதம் தொட்டு தொட்டு தொட்டு வெறும் தயிர் சாதத்தை சாப்பிட முடியாது அதனால் சாம்பாரோ சட்னியோ ஏதோ ஒன்று போட்டுண்டு அதோட சேர்த்து சேர்த்து உள்ள தள்ளி கடைசியில் என்னென்னா இலை ஒன்றும் இல்லை முடிந்தது எல்லாம் உக்காந்தாச்சு அன்னபூர்ணா ஸ்தோத்திரம் சொல்லியாச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறியாச்சு மந்திரம் சொல்லியாச்சு ஒன்று ஒன்றா உள்ளே போயாச்சு அதுக்கப்புறம் கடைசியில் என்னென்னா பூர் நமத்பூர் இலை பரிமாறத்துக்கு முன்னாடி இல்லை பரிமாறின பிறகு இருந்தது அப்புறம் உள்ளே போயிடுது இல்லை ஆரம்பத்துலேயும் இல்லை முடிவுலையும் இல்லை நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கு இருக்கிற மாதிரி இருக்கு நம்மளும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயத்தில் ஒன்றும் இல்லை சாப்பிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை அப்புறம் நடுப்புற இருக்கிற மாதிரி இருக்கு நான் சொல்லி வர்த்ததுக்கு சமான இது நமக்கு ஒன்னும் இல்லை புரியலேஷன் சொல்லக்கூடாதோ பிராமணனனும் க்ஷத்ரியனும் யாருக்கு சாப்பாடோ அப்படிங்கிறது ஏன்னா சொசைட்டியில இவங்க ரொம்ப முக்கியமானவர்கள் ஏன்னா பிராமணன் வந்து அறிவை கொடுக்கிறவன் அரசன் வந்து சமூகத்தை காப்பாற்றுறவன் இவங்க ரெண்டு பேரும் பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க ஞாபகம் பொறுப்புள்ளவர்கள் அர்த்தம் மற்றவங்கள்லாம் பொறுப்பு இல்லாதவங்க அர்த்தம் இல்லை எல்லாருக்கும் பொறுப்பு தாங்குகிறவர்கள் இந்த மந்திரம் பிரம்ம இருக்குரியும் அப்படி போட்டால் பிராமணன் ஜாதி உணர்ச்சி முன்னாடி நிற்கிறது ஆகையினால் என்ன பண்றது பிராமணன் வாதி இவங்க ரெண்டு பேருக்கு தானே முக்கியத்துவம் பேனர் யாருக்கு வைக்கிறீங்க ரெண்டு பேர்ல யாருக்கு ரொம்ப முக்கியம்னா அரசியல்வாதி தான் ஆகினால அப்படின்னா சொசைட்டியில் கிருஷ்ணரே என்ன பண்றார் படைச்சேன்னு சொல்லலாம் இல்லையா சும்மா வாய முடின்னு படைச்சேன்னு சொல்ல வேண்டியது தானே சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் ஏற்கனவே அவனுக்கு கோபம் வருது இவர் வேற நான் சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் பிராமண கஷத்ரிய விஷாம் சூத்ரானான் சரந்தப கர்மானி பிரவி பக்தானி ஸ்வபாவ பிரபவை குணை ஒன்று பிரிக்கிறார் இவங்களுக்கெல்லாம் இந்த வேலை இருக்குன்ட்டு இவர் என்ன சொல்கிறார் இவங்களையே இந்த ஆத்மா முழுங்குறதுப்பா யார பெரிய பெரிய படாபடா சுவாமிகளையே இது முழுங்கிறது எல்லாரையும் இது முழுங்குறதப்பா சாப்பாடு ஆத்ம தத்துவம் எந்த பிரம்ம தத்துவத்துக்கு பிராமணன் ஷத்ரிவல் டு ஹோல் சிருஷ்டி சிருஷ்டியானது சாப்பாடாக இருக்கிறது சிருஷ்டி ஃபுட்டு இஸ் இக்குவல் டு சிருஷ்டி ஃபுட்டு இஸ் படைப்பு கிரியேஷன் அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு ஊருகா சட்னி வேண்டாமா யாருன்னா யமர்ம ராஜாவா எஸ்ய மிருத்யுக உபசேச்சனம் உபசேச்சனம்னா சைட் டிஷ் சட்னின்னு அர்த்தம் நாங்கள்னா சட்னிக்கு உபசேச்சனம் தான் சொல்லுவோம் உபசேச்சனம் சட்னி சாம்பார் அதனால ஓதனா எஸ்ய எஸ்ய ஆத்மனம் எஸ்ய ஆத்மனா மிருத்யுகு மிருத்யுன்னா காலகட்டாயம் காலத்தை கொண்டு படைக்கிறது காலத்தை கொண்டு விழுங்குறது நம்ம முழித்த உடனே என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்த உடனே மணியை பார்க்குறோம் இல்லாட்டி ராத்திரி படுக்கிற போதே அலாரம் வைக்கிறோம் அலாரம் வைக்கிறோம் காலம்பரை நாலு மணிக்கு எந்திரிக்கணும்னு நாலு மணிக்கோ மூணு மணிக்கோ மூன்றரை மணிக்கோ அதுதான் நான் சொல்லுவேன் நீங்கள் வேணா அஞ்சு மணிக்கோ ஏழு மணிக்கோ வச்சுக்கோங்க அதனால் வச்சு எதாக இருந்தாலும் சரி அதில் வந்து டைம் செட் பண்ணிடுறோம் நம்ம தூங்க போகிற போது எத்தனை மணி ஆகிட்டுருக்குன்னு சொ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்பாடா ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு தூங்கி மூணு மணி நேரம் ஆகிடுச்சுன்னு கணக்காக வச்சுட்டு இருக்க முடியும் கணக்கை வச்சுருந்தா தூக்கமா அது துக்கம் அதனால் தூங்கின்னு இருக்கிற போது டைமே நம்ம பார்க்கறதில்ல தூங்குறபோது நமக்கு டைமும் தெரியல ஒன்றும் தெரியல முழித்த உடனே என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது எதை டயத்தை ராத்திரி தூங்க போகிறபோது எதை பார்க்குறோம் எதை பார்க்குறோம் மணி ஆகிடுத்து தூங்கணும் மணியாயிடுத்து முழிக்கணும் பத்தடிச்சா படுக்கணும் மூணு அடிச்சா முழிக்கணும்னு ஒரு சூத்திரம் பத்தடிச்சா படுக்கணும் மூணு அடிச்சா முழிக்கணும் தபோன சூத்திரம் இது நான் கிரியேட் பண்ண சூத்திரம் பத்தடிச்சா படுக்கணும் மூணு அடிச்சா முழிக்கணும் புரியும் தூங்குற போது காலத்தை கவனிக்கிறோம் முழிக்கிற போதும் காலத்தை கவனிக்கிறோம் காலத்துல தான் படைப்பு தொடங்குகிறது காலத்துல தான் படைப்பு நிறைவு பெறுகிறது ஆகையினால் என்ன சொல்றார் டயம் வந்து சட்னி காலத்தை கொண்டு படைப்பு நிகழ்கிறது காலத்தை கொண்டு படைப்பு நிறைவு பெறுகிறது நானே சட்னிப்பா அப்படிங்கிறார் யாருக்கு யமதர்ம ராஜா சொல்றார் அவரே சொல்லுகிறார் எஸ்ய மிருத்யுகூ உபசேச்சனம் இது உபனிஷத்தே சொல்றதோ இல்லை யமதர்மராஜா சொல்ற எப்படி வச்சுனாலும் சரிதான் எஸ்ய உபசேச்சனம் உபசேச்சனம் எத்திர சகா எத்திர சகான்னா தன்னுடைய மகிமையில் தன்னுடைய மகிமையை மகிம் நீ यत्र மஹிம்னிஷமி இந்த இடத்துல எத்திரங்கிறதே மகிம்னு போட்டுக்கணுமா எத்த சகா ஸ்வே ஆத்மீதோ மகிமான மகிமான இதெல்லாம் அப்படியே இருக்கு உபனேஷத்தில் கலாம அர்த்த மாசா மாசா ரித்தவசம்வத்சர கல்பந்தாம் மகாநாராயணபுருஷத்து டைமே சொல்வது காலத்தை பற்றியே சொல்வது கலா முகூர்த்த காஷ்டராச்சர்வச அர்தச மாச ரித்தவசம்வத்சர கல்பந்தாம் காலம் படைக்கப்பட்டது காலம் எப்போ படைக்கப்பட்டதுன்னு காலம் உற்பத்தியாச்சு காலம் ஒடுங்கிறது கை இச்சா வேத கை இச்சா வேதன்னா இந்த மந்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா இதை இதை இப்படி யார் தெரிஞ்சுக்க முடியும் இந்த இந்த வரி என்ன எந்த ஆத்ம தத்துவத்துக்கு படைப்பே சாப்பாடோ காலமே சைட் அந்த ஆத்மாவை இப்படி யார் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் சங்கராச்சாரிய சொல்கிறார் இந்த முதல்ல ஒரு மந்திரம் இருக்கு இதுக்கு முதல் மந்திரம் சாதனை இல்லாதவன் புரிஞ்சிக்க முடியாது சாதன சதுஷ்டைய சம்பத்தி இல்லாதவன் புரிஞ்சிக்க முடியாது சாதன சதுஷ்டய சம்பத்தி இருக்கிறவனுக்குத்தான் இது புரியும் திரும்பவும் எம்ஃபசைஸ் பண்ணுறார் கட்டோபனிஷத்தை அதிகாரித்வத்தை நன்றாக சொல்றது தகுதி இல்லைன்னா ஞானம் வராது தகுதி இல்லைன்னா ஞானம் நிற்காது பயனை தராது அப்போ என்ன தாற்பயம் என்ன தகுதி இல்லைன்னு போயிடுறதுன்னு அர்த்தமா தகுதியை வளர்த்துக்கணும் ஞானத்தை பெறணும் முக்தி அடையணும் இல்லாட்டி ஓயாத இந்த பிறவிச் சுழலில் பிறவி பெருங்கடலில் இன்பத் துன்பங்களில் இண்டிவிஜுவாலிட்டியில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் சுகதுக்கத்தில் நாம் ஒழல வேண்டியிருக்கோம் ஆக இந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொன்னால் இந்த சாதனங்களை சம்பாதிச்சு ஞான குருக்கிட்ட போய் படித்து இதை தெரிஞ்சுக்கத்தான் வேணும் என்று சொல்லி முடிக்கிறார் அதனால தான் நச்சிகேச டெஸ்ட் பண்ணினார் ஆக இந்த மந்திரம் லய காரணத்தை சொல்றது ஆகவே நீங்க சிருஷ்டி ஸ்திதியை சப்ளை பண்ணிக்கணும் ஆத்மா சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் ஆத்மா சிருஷ்டி ஸ்திதி லய காரணம் நச்சிகேசுக்கு இதை சொல்லிவிட்டார் ஆத்மா இல்லாம படைப்பே இல்லப்பா நீ என்ன கேள்வி கேட்ட இறந்த பிறகு ஒரு சிலர் இருக்கிறான் என்றும் ஒரு சிலர் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் எனவே ஆத்மாவின் விஷயத்தில் எனக்கு ஐயப்பாடு சந்தேகம் இருக்கிறது இந்த சந்தேகத்தை நீங்கள் நீக்கி அருள வேண்டும் கேட்டான் அவர் சொல்கிறார் ஆத்மாவை தவிர ஒன்றுமே கிடையாது ஆத்மாதான் இருக்கு ஆத்மா ஒன்று தான் இருக்கு இந்த படைப்பும் இந்த படைப்பின் தோற்றமும் இந்த படைப்பின் ஒடுக்கமும் பிறப்பும் இறப்பும் மாய தோற்றம் என்று சொல்லி முடிகிறார் ஆ ஆத்மா மட்டும்தான் இருக்குது இந்த இறந்ததுக்கு பிறகு இருக்கிறதுன்னெலாம் சொல்கிறதெல்லாம் ஒரு உபச்சாரமே தவிர இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை இறப்பும் பிறப்பும் படைப்பும் ஒடுக்கமும் இந்த தூய உணர்வாகி ஆத்மாவில் மாயா கல்பித்தம் மாயா கல்பித்த தேச கால கலனா வைச்சித்ர சித்திரீகிருத்தம் ஆக முடிச்சுட்டார் பாடத்தை இனி அடுத்த வள்ளியில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்த வள்ளியில் பதினேழு மந்திரம் இருக்கு அடுத்த வள்ளியில் இருக்கிற விஷயத்தை சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் ஜீவாத்மாவை பரமாத்மாவை நோக்கி பயணிப்பவனாக சொல்றது மந்திரங்கள்லாம் முதல் ரெண்டு மந்திரம் ஜீவாத்மா அடுத்த இது நான் அடுத்த இன்னொரு கேம்ப்பில் இது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இருந்தாலும் மூணு வள்ளியை சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி ஜீவாத்மா வந்து பரமாத்மாவை நோக்கி பயணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் இந்த பயணம் என்பது அறிவு பயணமே தவிர எதாவது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதில்ல அறியாமையிலிருந்து அறிவுக்கு செய்யும் பயணம் அப்படின்னு சொல்கிறது படித்தால் தானே அறியாமல் போகிறது ஜீவாத்மாவை பயணியாக சொல்றது மூணாவது மந்திரத்தில் இருந்து ஒன்பதாவது மந்திரம் வரைக்கும் இந்த பயணத்தை ஒரு தேர் பயணத்தோடு உருவகப்படுத்துறது உடம்பு தேர் உடம்பில் இருக்கிற உயிர் பயணி மனம் கடிவாள கயிறு புத்தி தேரோட்டி தேரோட்டி புத்தி இப்படி போடணும் இப்படி போட்டு தேர் இசிக்கொல் டு உடல் பயணி இசிக்கொல் டு ஜீவாத்மா கயிறு இசிக்கொல் டு மனம் தேரோட்டி இசிக்கொல் டு புத்தி குதிரைகள் இசிக்கொல் டு இந்திரியங்கள் பாதை இசிக்கொல் டு சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் அதாவது பஞ்ச இந்திரிய விஷயங்கள் பஞ்ச இந்திரிய விஷயங்கள் இதை சரியாக வச்சுக்கணுங்கிறார் உடம்ப சரியாக வச்சுக்கணும் மனசை சரியாக வச்சுக்கணும் புத்தியை சரியாக வச்சுக்கணும் குதிரைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் நாம் முக்திங்கிற பயணத்தை நோக்கி போகணும் பிரேயஸை நோக்கி போனால் சம்சாரத்தில் உழல்வான் ஸ்ரேயஸை நோக்கி போனால் ஸ்ரேயச அடைவான் என்று இந்த மந்திரங்கள்லாம் சொல்றது அப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இதெல்லாம் ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கு வழிகளை சொல்லி கொடுக்கறது பஞ்சகோஷ விவேக்கம் பஞ்சகோஷ விவேக்கம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் அந்த மந்திரங்கள் எல்லாம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பத்துல இருந்து பதிமூணு வரைக்கும் ரொம்ப முக்கியம் அப்புறம் பதினாலு பதினாலு முக்கியமான சாதனை சுவாமி விவேகானந்தர் சொல்கிற வாக்கியம் இதுதான் உத்திஷ்டத்தை ஜாகிரத இதுல எல்லாம் இருக்கு கர்மயோகம் இருக்கு சித்தசுத்தி இருக்குது ஞான யோகம் இருக்குது அத்தனையும் இந்த மந்திரத்தில் இருக்கு இதில் அழகா சொல்றது குரு கிட்ட போய் தான் படிக்கணுங்கிறத தெளிவாக சொல்கிறது பதினாலாவது மந்திரம் பதினஞ்சாவது மந்திரம் பிரம்மனுடைய லக்ஷணத்தை ஆத்மாவினுடைய லக்ஷணத்தை அத்தியுதமாக சொல்கிறது ரொம்ப விசேஷமாக சிறப்பாக சொல்கிறது பதினஞ்சாவது மந்திரம் பதினாறு பதினேழு பலஸ்ருதி இந்த கட்டோபனிஷத் பலஸ்ருதி யார் ஒருத்தன் இந்த கட்டோபனிஷத்தை படிக்கிறானோ பாராயணம் பண்ணினா அவனுக்கு பிரம்மலோக பிராப்தி அர்த்தம் தெரிஞ்சுன்டா இங்கேயே ஜீவன் முக்தி பாராயணம் பண்ணினா சொர்க்கலோகப் பிராப்தி தியானம் பண்ணினால் பிரம்மலோக பிராப்தி அப்புறம் வந்து விசாரம் பண்ணினால் ஜீவன் முக்தி இதெல்லாம் கிடைக்கும்னு பதினாறாவது மந்திரம் சொல்கிறது ஸ்ராத்தும் போது இதை பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் என்று சொல்லி முடிக்கிறது வீட்டில் நடக்கக்கூடிய ஸ்ராத்த கர்மாவில் இதை பாராயணம் பண்ணுறது பிராமணர்கள் சாப்பிட்ற போது இதை பாராயணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது என்று சொல்லி சொல்லி முடிக்கிறது அவனுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் ஸ்ராத்த சமயத்தில் இதை பாராயணம் பண்ணினா நிறைய புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்லி பூர்த்தி பண்ணுறது எப்படி முடிச்சுட்டோம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஒரு செக்ஷனே ஓவர் மொத்தம் எத்தனை மந்திரம் பதினேழு பதினேழு மந்திரத்தில் எல்லாம் பிரித்து என்னன்னு சொல்லி முடிச்சுட்டோம் இப்போ ஹோல் இதை பார்த்துருவோம் ஒரு தடவை இதெல்லாம் வந்து நீங்கள் மந்திரங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப படிக்க வேண்டியது நம்ம பார்ப்போம் சுருக்கமாக சொல்கிறேன் நல்ல பண்பாட்டில் பிறந்த நச்சிகேத ரொம்ப ஸ்ரத்தையுடையவனாகவும் புத்திசாலியாகவும் இருந்தான் எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய உத்தமமான புத்திரன் அப்பா கிட்ட கேட்டான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் என்னை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்னு கேட்டான் உன்னை எமனுக்கு கொடுக்குறேன்னு கோபமா சொல்லிவிட்டார் யமலோகத்துக்கு போனால் இதெல்லாம் கதை ஒம்பது மந்திரம் முதல்ல கதை தான் ஒன்பது மந்திரங்கள் கதாபாகம் முகவுரை இந்த கதையில் பிரம்மலோகத்துக்கு போனான்னா இதெல்லாம் நமக்கு தாத்பரியம் கிடையாது சிஷ்யனுடைய அந்த மகிமை குணங்கள் ஸ்ரத்தாவான் சத்தியனிஷ்டன் சூக்ம புத்தி உள்ளவன் இதெல்லாம் அவனுடைய சிறப்பு தர்மசாஸ்திரம் தெரிந்தவன் இதெல்லாம் நச்சிகேசனுடைய சிறப்பு அப்புறம் அப்பாவுக்காக அப்பா மேலே பக்தி இருக்குது பித்ரு பக்தியை காட்டுகிறது முதல் வரம் பத்தாவது மந்திரம் பத்து பதினொன்று அவன் பத்தாவது மந்திரத்தில் நச்சிகேசோட பித்ரு பக்தி தெரிகிறது யமதர்மராஜா அந்த வரத்தை கொடுக்குறார் முதல் வரம் ரெண்டாவது வரம் பன்னெண்டுலருந்து பன்னெண்டுலருந்து பத்தொம்பது வரைக்கும் ஸ்வர்கலோகத்துக்கு சாதனம் கேட்குறான் யமதர்மராஜா ரொம்ப பிரியப்பட்டு ஸ்வர்கலோக சாதனமும் பிரம்மலோக சாதனத்தையும் உபதேசம் பண்ணுகிறார் அவனுடைய புத்தி சக்தியை பார்த்து அவனுக்கு அந்த யாகத்துக்கே அந்த பேரை வைக்கிறார் அவனுக்கு அந்த நகையை கொடுக்கறதுக்கு முற்படுறார் இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்போ இருபதாவது மந்திரம் அதுதான் நச்சிகேஸ்வருடைய கேள்வி இருபதாவது மந்திரம் இந்த இருபதாவது மந்திரம் ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் இருபதாவது மந்திரம் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு பிறகு யமதர்மராஜா அவனை பரீட்சை வைக்கிறார் நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவன் பாஸ் பண்ணுறான் ஷனே வாங்கிவிடுறான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயே டிஸ்டிங்ஷன் வாங்கிடுறான் நச்சிகேத இருபத்தி ஆறாவது மந்திரமும் இருபத்தி ஏழாவது மந்திரமும் ரொம்ப முக்கியம் இருபது இருபத்தி ஆறு ரொம்ப அறிவுபூர்வமாக பேசுறான் நச்சிகேத அவனுடைய வைராக்கியம் அறிவுபூர்வமானது தீவிர தீவிர ஜிக்யாசுத்வம் தீவிர வைராக்கியம் இதெல்லாம் நன்றாக இருக்கு அதற்கு பிறகு அதே தான் நச்சிகேசனுடைய வார்த்தை அந்த இது முடிகிறது ரெண்டாவது வள்ளி முதல் ஆறு மந்திரம் வரைக்கும் சிஷியஸ்துதி என்கரேஜிங் தி ஸ்டூடெண்ட் வேதாந்த ஸ்டூடெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறார் சிஷியனை புகழ்கிறார் அதற்கு பிறகு சாஸ்திரத்தை புகழ்கிறார் இந்த சாஸ்திரம் கிடைக்கா அது ரொம்ப அரிதானதுன்னு புகழ்கிறார் அப்புறம் குருவினுடைய அவசியத்தை சொல்கிறார் ரொம்ப முக்கியம் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டன் நன்றாக சொல்லி கொடுக்கணும் எதை அவர் சொல்லி கொடுக்குறாரோ அந்த கருத்தில் அவர் நிலச்சி நிற்கணும் ஆஸ்திதிராகவும் இருக்கணும் டீச் பண்ணணும் அவர் உத்தமமான குரு அப்படிங்கிற கருத்தை சொன்னார் ஆக குருவினுடைய சிறப்பை சொன்னார் குருவினுடைய லக்ஷணம் குருவினுடைய சிறப்பு சொல்லப்பட்டது பிறகு ஆ சாஸ்திர சிஷ்யஸ்துதி சாஸ்திரஸ்துதி சாஸ்திரஸ்துன்னு சொன்னேன் ஆஹிஷ்யனை சிஷ்ய பிரசம்சா ஷாஸ்திர பிரசம்சா ஆச்சாரிய பிரசம்சா பண்ணியாச்சு அப்புறம் 12, 13, 14. 12, 13. சுருக்கமாக ஆத்ம வித்தியை பற்றி பேசுகிறார் ஸ்ரவண மன்னணத்தை பற்றி சொல்கிறார் பதினாலாவது மந்திரம் ரொம்ப முக்கியம் நச்சிகேதஸ் தன்னுடைய கேள்வியவே திரும்பவும் வேறு விதமாக பிரசன் பண்ணுறான் அப்புறம் பதினஞ்சு பதினாறு பதினேழு ஓங்காரம் ஓங்கார மகிமா ஓங்கார பிரசம்சா ஓங்காரத்தினுடைய சிறப்பு சொல்லப்பட்டது அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆத்மாவோடய லக்ஷணங்கள் சொல்லப்பட்டன சைதன்யம் நெர்விகாரம் அகர்த்தா அபோக்தா சர்வ அதிஷ்டானம் துர்விக்னேயத்துவம் அசரீரித்துவம் அசரீரத்வம் அசரீரித்துவம் வச்சுங்கோ அப்புறம் முமுட்சுத்துவமும் சாதன சதுஷ்டம்பத்தி ரொம்ப அவசியம்ங்கிறது இருபத்தி மூணு இருபத்தி நாலு மந்திரத்தில் சொல்லப்பட்டது இருபத்தஞ்சாவது மந்திரம் ஆத்மாவோட மற்றொரு லக்ஷணம் சிருஷ்டி ஸ்திதியிலைய காரணம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டையும் ஆத்ம ஜ்யான சாதனம்னு போட்டுக்கணும் இருபத்தஞ்சாவது பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு மந்திரங்கள் ஆத்மாவினுடைய லட்சணங்களை சொல்லியிருக்கு ஆக ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இந்த கட்டோபனிஷத்தில் இருக்க மந்திரங்களுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது இந்த மூணாவது வள்ளிக்கும் மற்ற வள்ளிகளுக்கும் அர்த்தம் சொல்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுவேன் இந்த அளவில் கட்டோபனிஷத்தை பூர்த்தி பண்ணுறேன் ஆனால் இந்த விஷயத்தை சொல்லணும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நான் சொல்லணும் இந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு மெசேஜ் ஸ்ரத்த இருக்கணும் குரு பக்தி இருக்கணும் ஆத்மஜானத்தை சூஸ் பண்ணணும் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மனுஷ ஜென்மா நான் சொல்லி ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார் அதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோ மனுஷ சரீரம் கிடைக்காது இதுதான் மெசேஜ் மனுஷத்துவம் முமுக்ஷுத்வம் மகா புருஷ சம்ஸ்ரையா நீங்கள் எல்லோரும் எல்லாம் நல்லா சம்பாதையுங்கோ குடும்பம் நடத்துங்கோ வேண்டான்னு சொல்லலை ஆனால் இது பெர்மனெண்ட்டு கிடையாது அதை மறந்துடக்கூடாது ஆகையினால என்ன பண்ணணும் நம்ம பெரியவர்கள்லாம் தர்மத்துக்கும் பிரம்மத்துக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆக அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையில் பகவான் யோகக்ஷேமத்தை கொடுப்பார் யோகக்ஷேமத்துக்கு ஒன்றும் குறைவு கிடையாது ஆகையினால் நம்ம என்ன பண்ணணும் भगवत गीता, गीता गंगा जललव, पीता, एन, क्रियते तस्य, यमेनन चर्चा, गीता नाम सहस्रं, श्रीपति ஆதிங்கரிவீதா கச்சிதீத்தா सज्जन संगे चित्तं, கீதாசிரம் दीन जनायच நேயசன்கேயம் உங்கள் செல்வத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் அப்புறம் என்னது பகவானை தியானம் பண்ணுங்கள் பகவத்கீதா சாஸ்திரத்தை படியுங்கள் எப்போது சத்சங்கத்து இந்த நாளே கூட போகிறோம் இப்படி சொல்கிறேன் அப்படி போய் மாறி வருது கடைசியில விஷயம் என்னென்னா கீதையை படிக்கணும் பகவானை தியானம் பண்ணணும் அடுத்தது சத் சங்கத்தை விடக்கூடாது அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற திறமை செல்வம் எல்லாத்தையும் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் இதுதான் பகவான் சொல் எத்தனையோ விதத்தில் சொல்லியிருக்கார் பகவத்கீதையில் பதினோராவது அத்தியாயம் கடைசி ஸ்லோகம் என் கர்மம் செய் என்னையே லட்சியமாக கொள் அப்புறம் வந்து மத்கர்மகிருத் மத்பரமகா மத்பக்தகா என்னிடத்துல பக்தி பண்ணு எதோடையும் ஒட்டிக்காத தாமரையில் தண்ணி போல வாழு உலகத்தில் நீ வாழலாம் உலகம் உனக்குள்ளே வரக்கூடாது படகு நீரில் இருக்கலாம் நீர் படகுக்குள்ளே வரக்கூடாது பலாப்பழத்தை நறுக்கணும்னா கையில் எண்ணெயை தடவிண்டு நறுக்கிற போது எப்படி பிஷுன் ஒட்டாதோ அப்படி நீங்கள் எல்லாம் இந்த ஞானம் பக்தி நம்ம சாஸ்திரம் வந்து கம்ப்ளீட் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும்னா நாம் வாழ்ந்து காமிச்சா போகும் சும்மா நம்ம பரோபதேசே பாண்டித்யம் பண்ணால் நடக்காது நாம் வாழ்ந்து காமிச்சா சுவாமி சித்பவானந்தர் அடிக்கடி சொல்லுவார் உணவு உடல்மயமாவது போன்று கருத்துக்கள் நம் வாழ்க்கை மயமாகட்டும் இதுக்கு மேலே ஒன்று என்ன சொல்றது உணவு உடல் மயமாவது போன்று கருத்துக்கள் நம் வாழ்க்கை மயமாகட்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் ஓம் சகனாவ சகன புனத்தூ சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்விதீ தமஸ்து ஓம் சாந்தி திசாந்தி திரும்பவும் சொல்லணும்னு சாஸ்திரம் இருக்குது அதுக்காக முதல்ல திரும்பவும் சொல்கிறேன் அப்புறம் பழையபடியும் ஒரு சகனாவது சொல்லணும் உஷனுகவைஜஸ்ரவசா சர்வவேதந்ததிகேதாமத்திர ஆச ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாயிருத்யவே ओम ओम ய நச்சிகேத்தே சகனா சகனஸ்வீ